வணக்கம் தினமொரு துளிக்காக சென்னையில இருந்து உங்கள் அன்பாலு அதாவது இருபது எம்எல் வாயில வச்சிருந்து வாய் கொப்பிச்சிட்டு வரதுனால என்னென்னு பார்ப்போம் வாங்க காலையில பல் துளக்கிறதுக்கு முன்னாடி இருபது நிமிஷம் ஆயில் புல்லிங் செய்யறதுனால நம் முகத்துக்கு மேலே உள்ள அத்தனை நரம்புகளும் இயங்குது அதனால கண் பார்வை கொளாறுகள் மூளை செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய அனைத்தும் நீங்குது அது மட்டும் இல்லைங்க நம் சுவாச உறுப்புகள் இயங்குறதுனால சளி இருமல் எல்லாம் போயிடும் சிலர் வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்வாங்க அதனால அவங்களுக்கு வந்து சோர்வு இருக்கும் அந்த சோர்வையும் இந்த ஆயில் புள்ளி போக்கி மூளையை சுறுசுறுப்பாக இயங்க செய்யும் சிலருக்கு இருதய படப்படைப்பு இருக்கும் அதிகமா எழுபத்தி ரெண்டுக்கு மேல போனாலும் எழுபத்தி ரெண்டு போனாலுமே இருதய நோய் இருக்கிறதா சொல்லிடுவாங்க இல்லையா அத போக்குறதும் இந்த ஆயில் புல்லிங் தான் ஆயில் புள்ளிங் செய்யறதுனால இருதய நோய்லேருந்து நம்மை பாதுகாத்துக்கலாம் ரத்த கொதிப்பு அதிகமா இருந்தாலும் அதையும் ஆயில் புள்ளிங் செய்யறதுனால பல்வழி பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வாய்துர்நாற்றம் அனைத்தும் நீங்கிடும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்